லாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமர் துளிக்காக உங்கள் அலைமையிலு பாம்பு கடித்து நுரை தள்ளியவுடன் முதலுதவியாக முப்பது எம்எல் தும்ப இறைச்சாறை உடனே கொடுத்தால் விஷம் வாந்தி பேதி மூலமாக வெளிவந்துவிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்